வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோட தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நாம் இனிய சொற்களை பேசணும் அப்படிங்கறத சின்ன வயசுல இருந்து கத்துக்கிட்டு இருக்கும் ஆனால் அந்த இனிய சொற்கள் எத்தகைய இனிய சொற்களாக இருக்கணும் ஒரு சென் துறவி அவர்கிட்ட நிறைய சீடர்கள் பாடம் படிக்கிறதுக்காக அல்லது முக்தி பெறுவதற்காக வராங்க அதுல ஒரு சீடரை பார்த்து அவர் கேக்குறார் யாரையும் காயப்படுத்த கூடாது அதுக்காக நான் உங்ககிட்ட பாடம் படிக்க வரேன் சரி என்கிட்ட அது இருக்குதுன்னு நீ நம்புறியா ஆமா ஐயா நான் நம்புறேன் எதை வச்சு நீ நம்புற நீங்க பேசக்கூடிய சொற்கள் நீங்க பயன்படுத்தக்கூடிய சொற்கள்ல்லது நீங்கள் மற்றவருக்கு சொல்லூடிய கருத்துக்களை வச்சு நான் நம்புறேன் அப்படியா சரி நான் இப்போ கோவப்பட்டு பேசுனா நீ என்ன செய்வே அப்படின்னு கேட்குறாரு ஐயா நீங்கள் கோவப்பட்டு பேச மாட்டீங்க இல்லையே நான் பேசுவேன் இல்லை ஐயா நீங்கள் பேச மாட்டீங்க எப்படி சொல்கிற அப்படின்னா இல்லை நீங்கள் மற்றவர்கள் துன்புற மாதிரி என்றைக்கும் பேசியதில்லைன்னு நான் கேள்விட்டுருக்கேன் அதனால நீங்கள் கண்டிப்பாக கோபப்பட்டு பேச மாட்டீங்க சரி நீங்கிட்ட என்னெல்லாம் கத்துக்கணும் ஐயா எப்படி நம்ம பேசணும் எதை பேசணும்னு கத்துக்கணும் அப்படியா அது உனக்கே தெரியுது இல்லையா நான் கோவப்பட மாட்டேன் அதை நீயும் பின்பற்றினா போதும் கோவப்பட வேண்டாம் அதே மாதிரி பிறரை காயப்படுத்தாது அவ்வளவுதான் அவ்வாறு இருக்கக்கூடிய எல்லா சொற்களுமே இனிய சொற்கள் தான் அப்படின்னு அந்த சென் துறவி சொல்ற அந்த துறவி பாடம் படிக்க வந்த மாணவர் ஒரு நிமிடம் சிந்திக்கிறார் சிந்திச்சுட்டு ஐயா எப்படி இருந்தாலும் இந்த இன் சொற்களை பயன்படுத்துவதேள் பெற்றிருக்கிறேன் ஆனாலும் கூட அதை தொடர்ச்சியாக நம்மால் வாழ்க்கையில கடைபிடிக்க முடியுமா கண்டிப்பாக கடைபிடிக்க முடியும் ஏனென்றால் இன் மட்டுமே பயன்படுத்துவேன்ற ஒரு குறிக்கோளோடு பேச படகி கொண்டால் நிச்சயமாக அவருக்கு கூட பிறர் மகிழ்வதால் நம்ம இருக்கக்கூடிய கோபமோ அல்லது விரோதமோ மாறும் ஆகியனாலே முடிந்தவரை இந் சொற்களை பயன்படுத்தணும் அத்தோடு சேர்த்து நாம் பயன்படுத்துற இனிய சொற்கள் பிறருடைய துன்பத்தை போக்குவதாக இருக்கணும் ஒரு மருத்துவமனைக்கு போறோம் தெரியாத யாரோ ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறார் ஒரு அறுவை சிகிச்சை நடக்குது நடந்து படுத்திருக்கார் அவர் யாருன்னு கூட நமக்கு தெரியாது என்ன சொல்லுவோம் இல்ல இல்ல நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு சரியாயிடும் சொல்றமா இல்லையா ஏன்னா நாம் சொல்லக்கூடிய அந்த பார்த்தை அவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குங்கிறது தான் ஆக இது மாதிரியான நல்ல இனிய சொற்களை மட்டுமே நாம் பேசினால் பிறருக்கு துன்பத்தை நீக்கக்கூடிய இனிய சொற்களை மட்டுமே பேசினால் நிச்சயமாக இந்த பிறவையிலும் சரி இதற்கு பின்னால் வரக்கூடிய பிறவிலும் சரி அல்லது வானுலகத்தில் நாம் வாழும்போதும் சரி நமக்கு இன்பம் மட்டுமே பயக்கும் இதைத்தான் வள்ளுவரும் சொல்றார் வள்ளுவர் சொல்லும் பிறருடைய துன்பத்தை நீக்கக்கூடிய இனிய சொற்களை நாம் பேசினால் நமக்கு இந்த பிறவிலும் வேறு பல பிறவைகளிலும் இன்பம் மட்டுமே பயக்கும்னு வள்ளுவர் சொல்லி முடிக்கிறார் திருக்குறள் அறத்துப்பாள் அதிகாரம் பத்து இனியவை கூறல் குரல் எண் தொண்ணூத்தி எட்டு சிறுமயுள் நீங்கிய இம்மையும் இன்பம் தரும் மீண்டும் குரல் சிறுமயுள் நீங்கிய இன்சொல் இம்மையும் இன்பம் தரும் இந்த நாள் இனிய நாளாக அமையற்றும் மீண்டும் சந்திப்போம் நன்றி